தலைப்பு தண்டனை நடிக்க தெரியாததால் என்னை நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை நடிப்பதனால் நிறைய பேரை எனக்கு பிடிப்பதில்லை உன் தவறை மறைக்க பிறரை தீயவராக சித்தரிக்க கூடாது தவறுகள் திருத்தப்படும் பொழுது நாம் தனிமரமாக் ஆவோம் படித்ததில் பிடித்தது நட்டினையின் கவிதைச்சாரலுக்காக புத்தூர் ஜி ரேவதி கணேசன்